பாடம் இருபத்தி ஒன்று நல்லது செய்து இறை அச்சத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவுவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் கவலையில் உள்ளான் ஆனால் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்து ஒருவருக்கொருவர் உபதேசம் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்கின்ற அத்தியாயம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் இமாம் ஷாபி ரஹத்துல அவர்கள் கூறுகிறார்கள் மனிதர்களின் மிக அதிகமானவர்கள் இந்த அத்தியாயம் பற்றி சிந்திப்பதில் கவனக்குறைவானவர்களாக உள்ளனர்